ிமிக்க சங்கையான சகோதர்களே பெரியார்களே நண்பர்களே நேற்றைய நாள் தொழில் செய்வதனுடைய முக்கியத்துவம் அது அதனுடைய சிறப்புகள் தொழிலாளியாக வாழ்வத எங்களுக்காக வேண்டி இன்னும் உழைக்கிறார் என்றால் அது கேவலம் அது சொல்லுகிறோம் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்காக வேண்டிய ஒருத்தர் உழைக்கிறார் நிலைமை உருவாக்க கூடாது என்று சொல்லி இஸ்லாம் எல்லாத்திற்குமே அழகா வழிகாட்டுகிறது நான் நேற்று சொன்னேன் தொழில் உருவாக்கி கொடுக்கிறது அப்பர்ச்சுனிட்டி உருவாக்கிறது மக்கள் சில கட்டங்களில் எழு மக்களுக்கு மத்தியில் சோம்பேறித்தனம் உருவாகும் உருவாக்கி கொடுத்தே அவங்க எங்களை விட் ஆகுவாங்க போனைய காசு வாங்கிட்ட அவரே நோம்பு எப்ப வருது மாஸ்டரே சோமை நீங்க சென்ற வருஷம் அலாமதுல ஊட்ட கட்டி கொண்டேன் என்னோட தர்மம் சில கட்டங்களில் சில கட்டம் அநேகமான கட்டங்களில் மக்களுக்கு மத்தியில் சோம்பேறி ஒரு நாள் நான் பள்ளியில விட்டு வாரேன் ஒரு சகோதரர் எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு கண்கனர் எங்க மாத்திக்கிது ஹாபர்ல மாதி பத்திக்கிது வெளியூர் நாலஞ்சு மிஸ்கிங் ஒன்பத்தருக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நூற்றி அஞ்சாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தது எங்க மேலே கஸ்டம்ஸ் வெளியிருந்த ஒரே நேரத்தில் ஆயிரம் ரூபாய் கிடைச்சது அப்பா சம் டைம் எங்க சதப்பா மக்களை சோம்பேறியாக மாற்றும் இதற்கு தொழிலாக மக்கள் தோட்டத்தில் அதனால தான் உருவாக்கி கொடுக்கிறது என்னோட கேட்டா கொடுக்க மறுவா வந்தார் கொடுத்தார் மூணாவது முறை என்ன செய்தி முதலாவது கேட்டாங்க வீட்டுல என்ன இருக்குது வீட்டில் என்ன இருக்கு மற்றவங்க யாருமே இல்ல சொந்த கேபிட்டல் வியாபாரம் பண்ண நான் உங்களோட கட்டிகள் தந்து நீங்க வியாபாரம் பண்ணி அவங்களே புலச்ச இயலாது உங்களுடைய மாமாட்ட சீதனம் வாங்கி வியாபாரம் பண்ணி பொழைச்சவங்க கருத்துறதில்லை மாமாட்ட வாங்கி கொண்டே இருப்பாங்க மாமா கை சீதனம் கொடுத்து மர்மனுக்கு வியாபாரம் இல்லை மாமா காசை கொடுத்து வியாபாரத்தை ஆரம்பித்தது கொடுத்தா அந்த காசால பொழைச்ச மருமக்கள் எங்கேயுமே கிடையாது மருவ போற மாமாட்ட உங்கள்கிட்ட இருக்கிற சொந்த பொ வித்து வியாருக்கு போன நல்ல வியாபாரம் சொல்லுக்கு ஊட்ட வித்தா ஒரு முப்பது மில்லியும் அப்படியே பிளாக் ஆகிடும் கணக்கு செஞ்சா எல்லாம் சரியா சொன்னாங்க போடுவாங்களோ அந்த வியாபாரத்தில் மறக்கத்தில் மற்ற கேப்டு கேபிட மாமா உங்களுக்கு ஒன்பது கோடியை பத்து கோடி தந்தா உங்களுக்கு ஒன்பது கோடியை பத்தி தெரியாது என்ன தெரியும் இது உஸ்மான பணக்கார சஹாபி நீங்க கொஞ்சம் காசை பண்ணட்டும் நீங்க கொஞ்சம் காசை சேர்த்தி குடும்பம் யாவாரம் என்ன ஒரு போர் கூலருக்கு அதாவது போட்டாங்க சொல்லு பள்ளி பள்ளி தொகைக்கு மட்டும் ஒரு டிரைவர் வேணும் அவர் எழுதிட்டு போவார் ஒரு டிரைவர் சொல்லுங்க எனக்கு ஒரு டிரைவிங் ஜ சொல்லுங்க பள்ளி பள்ளி இதுலாவுடைய காலத்தில் பள்ளி மல்டி பர்பஸ் சென்டர் மல்டி பர்பஸ் நீங்க என்ன எதை கொண்டு வந்து கேட்டாலும் அப்கிரேட் பண்ணப்பட வேண்டும் எவ்வளோ பெரிய செலவழிச்சு அஞ்சு நேரம் போறது கலந்தது நான் அப்பள்ளி உள்ள இதை விட கூட யார வைக்கிறீங்க யாரும் சொல்லலாம் ரெண்டு திருஹத்துக்கு வாங்குறேன் ரெண்டு வித்தாங்க ஒரு மிருகத்தை கொடுத்தாங்க கையில் கூட்டுக்கு தேவையான சாமானி கொடுத்துடுவான் தேவையான ஒரு மிருகம் சொன்னாரு பேக்காளி வாங்கிட்டு வாங்கிட்டு வாடாலியை வாங்கிட்டு வந்தாரு அதுக்கு குடி இல்லை அதுக்கு புடி அந்த கேட்டு இது எனக்கு சொல்ற பரிகாரி அந்த நாளைக்கு காண கூடாது ஒரு ரகத்து நன்மை கிடைச்சு அந்த பள்ளியை பத்தி சொல்றாங்க இந்த நீட்டி வித்துலீங்களா ஒரு ஆயிரம் எந்த பள்ளியில பதினாணிய நாளைக்கு வியாபாரம் வாழ்க்கையில் எப்படி சிலமாக்களுடைய கருத்து இருக்குது தான் ஆனா ஒரு பகீர் பிரமானத்துக்கு எந்த வழியும் இல்ல ஆனா அவர் நல்ல உடம்பை பிடிக்குது தொழில் செயலத்துக்கு நல்ல சக்தி உள்ளவர் எனவே வாழ்க்கையில ஒரு நீத்துவது போல என்னடா ஜக்காத்துடைய பணத்தை கொண்டு சரி ஒரு ரெண்டு மூணு நாலு பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்க கொடுக்கும் சும்மா சொல்றது கொழும்புக்கு வியாபாரம் எத்தனை பேர் ஊருக்கு ஊர்ல அஞ்சு பேருக்கு முடிச்சு எல்லாரும் போறது பங்கு வச்ச போறது எல்லாரும் போறது போறது சொல்லு பங்கு வச்சு தான் போறது அந்த ஆஜியார்ட வாகனம் வரக்குள்ளே தெரிவிப்பார் பங்கு வச்ச போறாரு ஆயத்தம் எத்தனை பேர் இருப்போம் ஊருக்கு இந்த முறை பயிர் ரெண்டு பேரை கூட்டி கொண்டு வந்து கொழும்புல ஜப்பு நான் பங்கு வச்ச வாகனம் என்று சொன்னேன் நீங்க போனீங்க பள்ளிக்கு போனா அவங்களோட கிளாஸ்ல படிச்சு ஒத்தரிக்கார் ரொம்ப பரிதாபமான நிலையில என்னப்ப செய்தி இல்லடா ஒன்றுமே செட் ஆகல நீக்கிறேன் சொல்றேன் ஒண்ணும் செய்யாதே நான் நல்லா தான் நீக்கிறேன் நான் மாசம் மாசம் இருபது ரூபா தாறை ஆனா கட்டாய மஞ்சள் என்று கொண்டு பத்து நேரமும் தொலைக்கு அஞ்சு நேரம் அலா இப்படி சந்தோஷம் வந்து இந்த வருஷம் நல்ல அடுத்த வருஷமும் வருஷத்துல என்னமோ முன்ன பின்னாரம் வாசி நல்ல படையில் இந்த மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிக்குது முதலாவது அவருக்கு இன்பம் பண்ணுவாரு இந்த மாசத்திலிருந்து என்ன இந்த மாசத்திலிருந்து இப்ப எங்க போற இப்ப இவரு பலவீன சும்மத்திண்டு ரெண்டு வருஷம் இந்த உடம்பு பழகின சும்ம திண்டு இந்த உடம்பை கொண்டை மறுவத்தை போட்டு அதை வித்தி இதை வித்து டீட்டி லேவரிய சுட்டுக்கு முன் உடம்புறாரு இவர் இப்ப உங்களுக்கு சும்மந்தவர் நாசமாக்கிட்டாரு என்ன உட்டமாறு உட்டிண்டா நானு நெஞ்சி சரி ஒத்து போனாரு பல அவருடைய கிளாஸ்ல படிச்சுள்ளாரு என்னதான் கூட ஜ கூட <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> பிரச்சனை ஆயிக்குது நான் உனக்கு என்னால ரெண்டு வருஷத்தை பார்த்துட்டேன் இப்ப நீ ரெண்டு வருஷம் எங்க கருதம் கொண்டு சொல்லி என்ன சொல்லுவாரு அல்லா உங்களுக்கு மறக்கத்தாக்க நானும் போறதுக்குதான் பாதுகொண்டிருந்தேன் அந்த கொம்பனையில முப்பது கூப்பிட்டு உங்கள்ட்ட கூலித்தனத்தோனும் மற்றவனுக்கு ஒருவாக்கி கொடுக்க பாருங்க நான் பொதுவாக பார்த்துருக்கிறேன் இளைஞர்களுக்கும் இந்தியர்களுக்கும் வித்தியாசம் அந்த பல வித்தியாசம் இருக்குது பொறுத்தவரையில பொதுவாக செல்ல போன கொஞ்சம் வச்சு மிச்சம் ஸ்டாபம் பிளட் கன்செப்ட் கொஞ்சம் என்ன செய்யணும் சொல்லுங்க நான் பல பேரை பார்த்திருக்கிறேன் அவங்களோட கன்செர்ட் தெரியுமா சின்ன ப்ராபிட் என்றாலும் இல்ல பல பேருக்கு ஜம் கண்டி பேசினர் எ வீட்டுக்கு வந்தாருடைய விஷயத்த பேசுறதுக்கு அவர் என்ன சரிங்க ஹசரத் அலமதுல்ல நாற்பத்தி அஞ்சு பேரை வச்ச ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன் போய்கொண்டிருக்கு அஞ்சு வருஷமா இப்ப அஞ்சூத்தி சித்தம் பேர் ஒர்க் பண்றாங்க பத்து வருஷமாக்குள்ள பத்தாயிரம் குபத்தை நான் வாழ வெச்சிருக்கிறேன். இவருக்கு வயசு வந்து லெஸ் தேர்ட்டி பைவ் இத நல்லா புரியும் மத்தவனுக்கு ஜாப் அப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுப்போம் படிச்சவர்கள் படிச்சு செய்யக்கூடிய இன்னொரு தலை தான் பேச போறேன் நான் இருக்கக்கூடிய இந்த ப்ரொபஷனல் கேள்வி கேட்கிறேன் இஸ்லாத்துல அடிப்படையில் பேசிக்கலி நாலு வகையான தொழிலை இஸ்லாம் சொல்லி எத்தனை தொழில் உற்பத்தி செய்வது இரண்டாவது ஒன்று விவசாயம் மூணாவது ஒன்று இந்த மந்தை தொழில் என்ன சொல்ற ஆங்கிலத்தில் அந்த பெரிய பெரிய பார் ஒன்று விவசாயம் மூணாவது இது மந்தை தொழில் மந்தை ஆடே நாலாவது ஒன்றுக்கு தந்தைக்கு கா வியாபாரிகளாக விவசாயிகளாக மந்தை தொழிற்சாக இருந்திருக்கிறார் நீங்க எந்த கட்டங்க இந்த பில்கே சொன்னார் தானே நான் யூனிவர்சிட்டிக்கு போனேன் படிக்கிறதுக்கு 4 நான் பார்த்தேன் தொடர்ச்சியாக பத்து வருஷம் பணக்காரன் சொல்றோமோ அவர் என்ன சொன்னார் யூனிவர்சிட்டி டைம் பாஸ் பண்ற இடம் வாங்கி செய்ய சொல்லி கிளாஸ்ல படித்த பாடத்திலையும் கடைசிக்கு என் ரிசல்ட் என்ன தெரியுமா அவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்யறாங்க நான் பெட்டாக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஜும்மா அப்ப ஜும்மா சொல்லுட்டு ஒரு ஆபீஸ்ல ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் உண்டு கிட்டாபுகளில் இருந்து படிச்சு பாடங்களை விட மக்களும் சொன்னாரு அவருக்கு ஹதியாள் கிடைச்சாரு நான் எங்களுக்கு தெரியா நான் அவரை தேடிக்கொண்டே இருக்கிறேன் அவர் இருந்து அப்படி சொன்னா அவருக்கு என்ன செய்ய பெரிய ஒரு ஹதியாண்ட யாரப்பா ஒரு மாதிரி யார தேடுறீங்க என்ன செய்தீ இல்ல நான் கிளம்பு ஜஹிரால படிச்சேன் ஏழாம் வகுப்புல என்ன பெயிண்ட் பண்ண தேடுற ஏழாம் வகுப்புல என்ன பெயில் படிச்சு பாஸ் பண்ணிவர் செய்யும் இந்த நாட்டில் கூட படிச்சது அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் அவருடைய அவர் தெரிந்த பெரிய பெரிய பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவங்க அவர் படித்த சொல்ல வாரேன் என்ற புரொபனல் இந்த யங் குரூப் சொல்றேன் என்னைக்கு நீங்க இந்த என்ன? அந்த ஜோனை அவங்களுக்கு சரியான கஷ்டம் அதனால தான் இந்த போயிட்டு வா <laughs> உங்களுக்கு என்னத்துக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சலரி கிடைக்குது அனுவலி டென் பர்சன் பிளஸ் ஒரு போனஸ் கிடைக்கும் வேறையா கிடைச்சது கம்பெனி வாகனம் தந்திருக்கிறாங்க வேற என்ன பெட்ரோலுக்கும் பிரச்சனை இல்ல அன்லி பெட்ரோல் மொபைல் அதுவும் இது என்னத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்க உங்களோட ஒரு கடிதம் வந்து நிற்கும் நீங்க ஒரு சலூன் பாபர் அந்த குட் அந்த டேட்டாவையும் உங்களுக்கு இருக்கிற குட்வில் இருந்தாலும் வித்தியாசம் அந்த புள்ளை கொடுக்க வியாபாரம் கொடுக்க சொ மட்டுமல்ல அந்த டேட்டாவோட சேர்த்து அந்த நெட்ஒர்க்கோட சேர்த்து எங்க நாங்கள் தொழில் எப்படி செய்யணும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி நீங்க எல்லாரும் ஒரு டிகிரி ஹோல்டராக மாறோணும் படித்தவர்களாக மாறணும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வரணும் நான் கூச்சப்படாம சொல்லுவேன் நீங்களும் அதனால் வாழ்க்கையில யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் நான் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால லாஸ்ட் இயர் ஜனவரியும் தேவை எல்லருக்கும் தேவை யாவாரம் செய்யறதுக்கு பெரிய knowledge தேவை இல்லை சொல்லி வியாபாரம் பண்றதுக்கு பெரிய நொலேஜ் தேவை இல்லை அவங்களுக்கு தரதாடினா சப்ளை வந்து சாமான தருவாரு வாங்கறதுக்கு யார் வருவாரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போவாரு உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் எப்படி பணக்கார நானே தெரியாம இருக்கும் இங்களை வர பணம் சம்பாதிக்கிறதுக்கு பெரிய அறிவிக்க பெரிய நாலேஜ் தேவையில்லை ஆனா சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறதுக்கு நாலேஜ் வேணும் பாதுகாக்கணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எதுக்கு ஜாப் அப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கு மார்க்கெட் டிமாண்ட் கூட இருக்குது பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த நாட்டினுடைய அஞ்சு வருஷத்துக்கு முன்பு முப்பது வருஷம் இருந்த டெரரிசம் இல்லா பேசுது அன்றைக்கு பேசினாங்க பியூச்சர்ல இந்த நாட்டினுடைய எக்கானமி டூரிசத்தில்தான் பேசாக போகுது எதுல டூரிசத்துல டூரிஸ்டான் இந்த நாட்டுக்கு ஓரப்போறாங்க முஸ்லீம்கள் யாரும் அதுல பயிர் தளப்போட இல்ல ஏன் ஹராமிக்குது ஹராமிக்குது மார்க்கம் கட்டமானம் என்று மார்க்கம் சொல்ல இல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது முஸ்லீம்கள் இமாம் குருசுலி ராம துன்பாகி தந்த தஸ்தீரில் குறிப்பிட்ட நகரப்புறங்கள் ஸ்பெயின்ல வரக்கூடிய விசிட்டர் முஸ்லீம்கள்த்தர்ந்து அதாவது சரியா கம்பென் டூரிசம் என்று சொல்ற சுபான நடக்க போகுது நடக்க போகுது வர என்ன செய்யணும் ஏர்போர்ட்ல பள்ளி கோணம் ஏர்போர்ட்ல பள்ளி கோணம் ஹலால் ஒலிம்பிக் ஆனா இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் ஒவ்வொரு டெர்மினல்ல பள்ளி வாசல் ஒவ்வொரு டெர்மினல்லும் இது யாருக்கும் சொந்தம் இல்ல இதும தின்னவான ரெண்டாவது அல்லா தந்த வெதுகாத்துக் கொடுக்க இத பாதுகாக்கணும் யூசுப் அலை சொன்னது போல ரொம்ப யோசிக்க அரசன் கனவு கண்டாரு ஒரு நபி சொ என்னைய பத்து பேசுங்க நாளைக்கு தாப்பரியம் சொன்னாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் قال تدرعون سبع سنين دعبا انت آياتي قال تدرعون سبع سنين دعبا فضروه بي سنبله إلا قليلا مما تأكلون ثم يأتي من بعد ذلك سبع سداد يأكلن ما قدمتم لهن إلا قليلا مما تأكلون ثم يأتي من بعد ذلك آمن فيه يؤاس الناس وفيه يأكلون قرآن يوسف عليه الصلاة والسلام கண்ட ஒரு கனவுக்கு தாப்பர் சொன்னாங்க இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் வர ஆரம்பிச்சாங்க பழைய கவர்மெண்ட் இருக்கு சைனீஸ் வந்தாங்க வந்த எல்லாரும் இதற்கு கல் வியாபாரி வாங்கினாங்க ஆர்டிபிஷியல் மார்க்கெட் பிரைஸ் வந்தா அந்த பிரைஸ் நீங்க எப்படி ஹாண்டில் பண்ணணும் சும்மா டிமாண்ட் இல்லாம ஒரு பொருளுடைய மட்டுமல்ல இதுல யாரும் இந்த நூலகத்துல யாரெல்லாம் பொருளாதாரம் பேசுவாங்களோ அது ஓபன் அது ரஷ்யன் அதாவது சோசலிஸ்ட் இருக்கட்டும் அல்லது கலவன் மிகவும் பேசினாலும் நான் அடிச்சு சொல்லுவேன் தான் ப்ளூ பிரிண்டது அதுக்கு மேலே யாருக்கும் செய்ய அதுதான் நான் சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் மூணு வகையான முதலாவது வந்துட்டு இந்த நாளைக்கு நான் பேசிக்கிறேன் அதுதான் என்ன அடிமைத்தரம் அவங்க தா சர்டிபிகேட் பெருமை எனக்கு என்ன வேணும் நான் படிச்சோன நான் ஒரே சென்ட்ரல் பேங்க்ல கூட ஒரு கேள்வி கேட்டோம் ஒரு மீட்டிங் போரம் இந்த நாட்டில் ஒரு போட்டல் ஒரு லிட்டர் தண்ணி பிரீயா கிடைக்குதில்லை நீங்க வீட்டில் பைப்பை என்ன செய்யும் சொல்லுங்களே வேலை செய்யும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு லோ கொண்டுவர பார்த்தாங்க வீட்டில் கிணம் இருந்தா கிணத்துக்கும் நீங்க இவ்வளோ இருந்தும் ஒரு லீட்டர் தண்ணி கிடைச்சதில் இந்த நாட்டினுடைய அரசாங்கம் உங்களுக்கு எப்படி அடிவி தருகு அது அமெரிக்கால பி எஸ் டினடால எம்ஏ புல்லு வந்துட்டு டிகிரி அங்க டிகிரி கனடால வந்து டிகிரி ஹோல்டராக வெளியவாண்டா அவரே பேங்குக்கு எண்பதாயிரம் அதாவது எயிட்டி தௌசண்ட் டாலர் கடனாளியாக தகுதிய வரணும் தெரியும் என்ன விட இந்த நாட்டில் எடுக்கேஷன் எப்படி கிடைக்குது இந்த நாட்டுடைய யூனிவர்சிட்டிக்கு யாரு பம்ப் பண்றாங்க மணி ஏன் பம்ப் பண்றாங்க இதுக்கு பெண்ணுக்கால பெரிய ஒரு ஹிடன் அஜெண்டா ஒன்று இருக்குது அஜெண்டா ஒன்று இருக்குது நான் முதலாவது கட்டாயம் என்ன படிக்கிறோம் நான் மதுரஸால படிச்சேன் நீங்க யூனிவர்சிட்டி படிச்சீங்க நாங்க என்ன படிச்சோம் என்ற பத்தி பேசவாணம் எதுக்கு படித்தோம் அல்ல வை வின் நாங்க எல்லாரும் சண்டை படிக்கிறது இல்ல வாப்பா வை வி லேர்ன் எதுக்கு படிச்சோம் எதற்கு படித்தோம் ஐம் அ டிகிரி ஹோல்ட் ஹோ வை எதற்கு நீக்கமாக சொல்றன் கோ கோத்தில் நாட்டேஷன் சேர்த்தி பைத்துமால் போன்ற சரந்தீப் ஆர்கனைசேஷன் போன்ற எத்தனையோ ஆர்கனைசேஷன் இருக்குது யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகளுக்கு பைனான்சியல் அசிஸ்டன் எஜுகேஷன் free free Elan free Dinner ஒரு புரோ நைட் டின் பயானுக்கு அங்க கேட்டேன் நான் கேட்டேன் சென்ட் பீட்டர்ஸ்ல ஆனந்த Doctor இருக்கிறார் ஜஹிரால படிச்ச டாக்டர் இருக்கிறார் நான் நான் அவர் ஜிய நாங்க போ மறந்து போ நான் ரஹிதா படிச்சால போனா குரானு வச்சிருவாரா ஆனந்தா அவர் வேண்ட தேருளை தள்ளி வைத்திரு மூணு பேருட போனாலும் ஒரே விஷயம் தான் மரபலண்ட பாரு என்ன? இது. நான் நான் எனக்குத்யாசமும்னு கொண்டு தான் தெரியுமா போவன் மட்டும் தொழுகையும் மருந்து எந்த சக்தியும் இல்லை என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுவார் என்று நான் தயவு செஞ்சு ஒரு கிதாப நீங்க வேண்டிய கட்டம் வந்தால் நான் எச்சரிக்கையாக சொல்றேன் சொல்றன் அந்த கிதாப கிதனுக்கு பதில் சொல்ல படிச்ச வாடம் பதில் சொல்ல படிச்ச வாடம் செய்ய படிங்க இந்த உண்மத்தில் மக்கள் ரொம்ப குறைவோ அமலுக்காக வேண்டி மக்கள் குறைவோ இதை தெரியுமா மற்றவனுக்கு தராவி எட்டா இருபதா பதில் சொல்ல இருக்கிற அந்த ஏழாயிரம் சதீசையும் நான் அமல் செஞ்சிட்டேன் நான் அமல் செஞ்சிருக்கிறேன் நான் வாசித்திருக்கிறேன் படிக்கிறேன் அல்ஹம் இந்த வாழ்க்கையில் இருக்குது நான் அமால வாசித்து முடித்துட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இன்று வரைக்கும் அதை வாசிக்கிறோம் நான் அல்ஹமதுல அந்த அமல் செஞ்சு முடிச்சுட்டேன் நான் வேணு கட்டாயம் வேணும் ஒன்று கட்டாயம் சரியா வேர் knowledge எப்படி இதை பாதுகாப்போடும் என்ன செய்யணும் வியாபாரம் எப்படி cash flow எப்படி மைன்டென் பண்ணணும் ஒரு செமினார் பேச வேண்டிய தலைவர்கள் நீங்க பணக்காரனாக வாழ்ந்து ஏழையாக கல்வி இல்லாத்தினால நொலேஜ் இல்லாத்தினால நொலேஜ் பேஸ்ட் ஒரு சொசைட்டியாக இல்லாத்தினால அவங்க செல்வந்தர்களாக வாழ்ந்துட்டு பணக்காரர்களாக வாழ்ந்துட்டு செல்வத்தில் வாழ்ந்துட்டு நல்ல தாம்பிகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு மௌத்தாக இந்த நாட்டில எப்படிப்பட்ட நிலைமையில ஹாஸ்பிட்டல் இருந்து ஜனாதவ விதி எடுக்கிறதுக்கும் பள்ளியில பணம் சேர்த்தாங்க பள்ளியில பணம் சேர்த்தாங்க நான் யாருடைய குறை சொல்ல நான் அட்வைஸ் தான் பண்றேன் ஒன் நாலேஜ் வேணும் ரெண்டாவது தொழில் சுய தொழில் மத்தவன் வேலை செய்யறதில்லை தொழில் இது சர்வீஸ் சென்டர் எங்க டிராவல் ஏஜென்ட் எங்கட கம்பெனி வேலை செய்யக்கூடாது வந்து அவங்க யார்டையும் வேலை செய்து அவங்கள்ட எல்லாரும் வேலை செய்யலாங்க வேலை செய்த அவங்கள்ட எல்லாரும் வேலை செய்யறாங்க அரணியும் வேலை செய்யறாங்க வேலை செய்யறாங்க அவங்க கம்பெனி அவங்க தான் வாழ்ந்த ஜெர்மனியாக இருந்தாலும் சரி அவங்க தான் பண்ட்ரோல் பண்றாங்க அவங்க யார்கிட்ட வேலை செய்ய மாட்டாங்க ஒரு இ என்ன இன்னு சொன்னுகேஷன் இரண்டாவது இன்ட்ரன்சர் உங்களோட பிள்ளைகளுக்கு நசியத்து செய்வோம் என்ன மனு சொல்ற பேசுற கவர்மெண்ட் சர்வன் பிரின்சிபல இருந்தாரு கம்பெனி அவருக்கு ஒரு நல்ல ஒரு போனஸ் கொடுத்து எல்லாம் வா என்ன தொழில் போல் போல் பேரப்பிள்ளைக்கு தெரிய அப்ப அப்பா அன்றைக்கு தான் யோசிக்கோன WHAT IS நெஸ்ட் இப்ப எங்க போர் இப்ப என்ன செய்த இப்ப இப்ப செய்த ஒரு பள்ளியில தோராப்பிச்சு பள்ளியில ரெஸ்டி போர்ட் தோராப்பிச்சு அதுல பேசத்தோரா மாறிக்கொள்வோம் வேற ஒரு அநேகமான பள்ளிகள் உள்ள ஏன் பள்ளிக்கு வரா அவங்க எல்லாருக்கும் இஸ்லாத்த பத்தி கன்சன்ட்ரேஷன் இஸ்லாத்துக்கு என்ன சரி செய்யணும் புத்தகங்கள என்ன சரி பாக்கணும் என்ற அந்த ஒரு துடிப்பு வாரது தண்டை ஜப்புலேருந்து அங்கட யங் ஏஜில we don't have a time we are so busy எங்க உட்கடுங்கோ இந்த நாட்ல அத ஹிஸ்டரி அது லாயர் ஆக இருக்கவும் மேலோ ஜெர்னலிஸ்ட் ஆக இருக்கவும் மேலோ டாக்டர் ஆக இருக்கவும் மேலோ லாயர் ஆக இருக்கவற யாராக இருந்தாலும் சரி எல்லாம் எல்லா வகையான போறேன் என்ன செய்யலாம் இப்ப அதனால தயவு செஞ்சு சொல்றேன் வாலிர்கள அழகான சர் செய்யோ நான் பேசுதான் என்னென்ன இந்தியன்ஸ் எப்படிப்பட்ட ஜொப கிரியே பண்றாங்க ஒருத்தர் அவரு நோயாளி தண்ட நோய சொல்ற நோயை சொன்ன டாக்டரை டாக்டரை இவர் டாக்டருக்கு முன்னுக்கு சொல்ற இந்த வாய்ஸ் இந்தியாவில் ஒருத்தர் கேட்கிறார் இலங்கையில எங்க சரி ஒரு கம்பெனி யாருமே இல்ல இந்தியாவில் அவர் சொல்றாருக்கு வாங்கி விற்கிறது வாங்கி விற்கிறது இந்த நாட்டுக்கு வந்தா அந்த டூரிஸ்டுக்கு என்ன தேவை சாப்பாடு வேணும் வேணும்ஸ்போர்ட் வேணும் நாங்க என்ன செய்தோம் என்ன செய்தோம் நோயாளி கூட்டுறாங்க இப்ப நோயாளி என்ன சொன்னார் தெரியுமா படிச்சாக்கள் எல்லாம் படித்து கொடுக்கிறாங்க படிச்சாதாக்கள் நடத்துறாங்க பிரிசிபல் யாரு நல்லா படிச்சவருக்கு இல்லாதவர் சம்பளம் வாங்குறாங்க அதனால வாழ்க்கையில முதலாவது இரண்டாவது மூணாவது என்னவது இருக்குது சொந்த போது அமெரிக்கா எனக்கு மேற்கரை பைசல் சொன்னாரு 2007 எ முந்த பிறகுதான் ஒரு சக்தராக கொண்டு வந்தாங்க தெரியுமா காரணம் எல்லாரும் சேர்ந்து அமெரிக்கா உள்ள ஒரு பெரிய ஒரு கம்பெனியில லஞ்சம் வாங்கிக் கொண்டு அவங்க அந்த கம்பெனியாக படித்தவன் தான் கூட மாத்துவான் இந்த நாட்டில் லஞ்சம் வாங்கிறது திருவிதோற்றாக்கல்ல யாரு சொல்லுதே லஞ்சம் யாரு சொல்லுங்களே பா படிச்சவனா படிக்காதவனா கஸ்டம்ஸ் உள்ளாக்கூலு போகாதாக்கலா இன்கம் போலீஸ் உள்ளாக்கல் யாருக்கு போகாதாக்கலா இந்த நாட்டில் அல்ல உலகத்தில் கிரைம் செய்யறது படிக்காதவன் அல்ல படித்தவன் கட்டின பாலம் புடஞ்சி கொடுங்க சொல்லுங்களே படிச்சவன் படிப்பு மட்டும் சரி வராது எத்திக்ஸ் வேணும் வேணும் நீங்க டிகிரியை மட்டும் கொடுத்தான் யாரை கொண்டு சரி சம்பாதிச்சோனி கொஞ்சம் பேப்பர்ல வந்த ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த நாட்டில் வந்துட்டு ஒரு டி கோட் ஜும் லம் எடுத்து மாட்டிப்பட்டார் கோட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் யாருக்கெல்லாம் ஜட்மெண்ட் கொடுக்கிறோம் சுத்தவாளி குத்தவாளி சொல்லி அவனே லஞ்சம் எடுத்த பிடிக்கும் படிச்சு இல்லையா படிச்சு இல்லையா நிகம்புல ஒரு டாக்டர் நோயாளிகளை பாதுகாக்க வேண்டிய டாக்டர் ஒரு நோயாளியிட ரூமுளுக்குள்ளே பண்ணி போட்டு அந்த நோயாளிய மேலிருந்து செஞ்சது படிச்சாதவன் கல்வி மட்டுமல்லி ஒன்று இரண்டாவது சொல்ல தொழில் செயலத்து முக்கியத்துவம் தொழிலொன்று இல்லட்டி வாழ்க்கையில் என்ன கஷ்டப்பட வேண்டி தொழில்லாட்டி நாங்கள் என்ன செய்வோம் என்ன பிரச்சனை பண்ண போறீங்க நான் ஜும்மாலே சொன்னேன் ஏழைக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இல்லை என்ற தா கொடுத்துட்டு கொடுத்துட்ட வரவே மாட்டானு கொடுக்காம வச்சுட்டு மௌத்தான அடிச்சு கொடுத்து சாகுவானுகள் கொடுக்காம மௌத்தானா சும்மா வச்சுட்டு மௌத்தான மகனே நீங்க மறுத்த முறை பிரகாரம் இதை பிரிச்சுக்கொங்க வாப்பாண்டு வச்சுட்டு போனா அவரே சொல்றாரு பிரிச்சு கொள்ள மாட்டானுகள் அவர் அப்படித்தான் வளர்த்திக்கிறார் அவரு தெரியுத நினைப்பேன் அவரே சொல்றாரு எனக்கு தெரியும் இவர்கள் பிரிச்சு கொள்ள மாட்டான் சண்டை பிடிப்பானுகள் நான் அப்படித்தானே வளர்த்தீக்கிறேன் என்றார் அவரு ஏழைக்கு உள்ள ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இல்லை என்ற ப்ராப்ளம் பணக்காரனுக்குள்ள ப்ராப்ளம் என்ன செய்யறது சந்தோஷமாக மௌத்தாக சந்தோஷமா மௌத்தோட வாழக்கூடியவன் எனக்கு தெரியும் அதனால நாளைக்கு இன்ஷால் அந்த தலை அணித்துல பேசுவோம் எதை பேசுறோமோ கேட்டோம் அதற்கு அமல் செய்ய அம்மா துணை பிரிவான முன்பாக